மக்களுக்கு தொழுகை நடத்தும்படி அபூபக்கரிடம் கூறுங்கள் என கூறினார்கள் அதற்கு அபுபக்கர் உங்களுடைய இடத்தில் நின்று தொழுகை நடத்துவார்கள் ஆனால் அவர்கள் அழுவதன் காரணத்தினால் மக்களுக்கு குரானை கேட்க செய்ய அவர்களால் முடியாது எனவே உமர் மக்களுக்கு தொழுகை நடத்தட்டும் என நான் அலிஹிவா அவர்களிடம் கூறினேன் உங்கள் இடத்தில் நின்று தொழுகை நடத்தினால் அவரால் முடியாது எனவே தொழுகு நடத்தும்படி உமருக்கு கட்டளை இடுங்கள் என்று நபி சலாஹூ அலி வசல்லம் அவர்களிடம் கூறும்படி ஹப்சாஹு அவர்களிடம் கூறினேன் அவர்களிடம் கூறிய போது நிறுத்து நிச்சயமாக நீங்கள் நபி யூசுப் நபியின் அதாவது அடகை கண்டு கையை அறுத்த தோழிகள் போன்றவர்கள் மக்களுக்கு தொடுகை நடத்துமாறு அபுபக்கரிடம் கூறுங்கள் என நபி சலாஹு அலேஹி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் அப்போது ஹக்ஸார் அலி அல்லாஹ்ஹா அவர்கள் என்னிடம் உன்னால் நான் எந்த நன்மையும் அடையவில்லை என கூறினார்கள்